அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமி தானே தனக்கு புல்லறிவாண்மையில் ஏழாவது குரல் இது இதனுடைய பொருள் அதாவது யாருக்கும் தெரியாம காப்பாற்ற வேண்டிய இரகசியங்களெல்லாம் அரசியல்ல இருக்கும் அரசியலில் இருக்கிறவர்கள் அல்லது ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் சில சமயம் அந்த குடும்பத்தில் கூட தேவைப்படும் சில விஷயங்களையெல்லாம் நாம் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படி ரகசியமாக வச்சுக்கலேன்னு சொன்னால் நமக்கு பிற்காலத்தில் அது கொடுக்கும் சில பேர் என்ன பண்ணுவார்கள் ரகசியங்களை இகழ்ந்து இப்படிலாம் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள்கிட்ட சொல்கிறவன் சரியான அறிவில்லாதவன் அப்படிங்கிறார் அருமறை சோரும் அறிவிலான் அப்படி பண்ணுறவன் என்னாவான்னா அப்படி யார் வெளியிட்டானோ ரகசியத்தை அவனை அரசர்களோ தலைவர்களோ அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள் அது அவனுடைய உடலையே கொல்லுவதாக கூட அமையலாம் அதனால் என்ன சொல்கிறார் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு பெருமிரை செய்து கொள்வான் இந்த அல்பமான புத்தி உள்ளவன் சரியாக சிந்திக்காதவன் என்ன பண்ணுவான்னா தானே தனக்கு கெடுதலை உண்டு பண்ணிப்பான் ஏன்னா இரகசியங்களை இகழ்ந்து மக்களிடத்தில் வெளியில் வெளியிடுகிறவன் அவன் அறியாமல் தனக்குத்தானே கெடுதலை செஞ்சுப்பான் ஆகையினால அறிவுள்ளவன் ஒரு அமைப்பில் இருக்கிற போது அதில் காப்பாற்றப்பட வேண்டிய இரகசியங்களை காப்பாற்றணும் அதனால தான் அரசாங்கத்தில் காப்பு பிரமாணம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க அதை மீறி அவன் நடந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு அது பெரிய கெடுதலாக முடியும் அப்படிங்கிறது அர்த்தம் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா நமக்கு ரகசியமாக பல வித்தைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாஸ்திரப்படி சாஸ்திரங்களையெல்லாம் படிச்சுட்டு மறந்து முட்டாள்தனமாக மனம் போன போக்கில் வாழ்ந்தால் அவன் தனக்குத்தானே கெடுதலை செய்து கொள்வான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் சில மந்திர சக்தியெல்லாம் இருக்குது அந்த மந்திர சக்தியெல்லாம் பெரியவங்கள்டருந்து வாங்கி அதனுடைய அருமை தெரியாமல் அதை மறந்துட்டோமானா அது நமக்கு கெடுதலை செய்யும் அப்படின்னு ஒரு சாதாரண அர்த்தம் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தது ஆகவே அது நமக்கு நல்லது பயக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது நம்ம அந்த ரகசியத்தை காப்பாற்றினா அதுக்கு நமக்கு நன்மை செய்யுங்கிற அர்த்தமும் இதில் இருக்குது அதாவது அறிவுடையவன் அருமறைகளை பாதுகாத்து தனக்கு தானே செய்து கொள்வான் அப்படின்னு இதை உடன்பாட்டு முறையிலையும் நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரல் நுணலும் தன் வாயால் கெடக்கூடாது நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவார்கள் அப்படி நம்ம வாயாலேயே நமக்கு தீமையை வரவழிச்சுக்க கூடாது ஆகவே தன் வாயாலே தனக்கு தீமையை வரவழைத்துக்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் இந்த குரலை ஆசிரியர் உபதேசம் செய்திருக்கிறார் இந்த குரலின் கருத்தை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம் உள்ளந்தோறும் வள்ளுவம் எல்லா உள்ளங்களிலும் மிளிரட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமரை தானே எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்